प्रपन्न परिजाताय तोत्र िजाताय तो्रवेत्रण ज्ञान मुद्रा कृष्णा दुहे नम श्री पार्थ भगवाच विनाशस्तस्य विद्यते नहि विदे नि कल्याणि दुर्गति பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுடைய கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் இதுக்கு முதல் மூணு ஸ்லோகத்தில் அர்ஜுனன் தன்னுடைய கேள்வியை பகவான்கிட்ட கேட்டிருக்கான் யோகபிரஷ்டனுடைய கதி என்ன கர்மபலன் கிடைக்குமா ஞானபலனும் கிடைக்காதே கர்மபலனுடைய கதி என்னாகும் அவனுக்கு ரெண்டு கத்தியும் இல்லாமல் போயிடுத்து என்னாகும் அப்படிங்கிறது தான் அர்ஜுனுடைய கேள்வி ஆக தியானத்தில் வெற்றி அடையாம இறந்து போன ஜீவாத்மாவை பற்றின கேள்வி அந்த ஜீவாத்மாவினுடைய புனர்ஜென்மா எப்படி இருக்குங்கிறது தான் விஷயம் இந்த சந்தேகத்தை நீ தான் போக்கணும்னு பகவான் கிட்ட கேட்டுருக்கான் அர்ஜுனன் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் முதல்ல இங்கே பகவான் சொல்கிறார் ஹே பார்த்த தசிய விநாசா நவித்தியதே அவனுக்கு ஒரு பொழுதும் கிடையாது கதிகட்டு போக அவன் கஷ்டப்பட விநாசம்னா என்ன இதுக்கு முன்னால எடுத்த ஜென்மத்தை காட்டிலும் மோசமான ஜென்மா எடுக்கிறது தான் விநாசம் கீழான பிறவி சரீரத்தை எடுக்கிறது தான் விநாசம் அப்படின்னு அர்த்தம் சொல்றாரு ஒரு வியாக்கியானக்காரர் ஆஹ் தசிய யோகபிரஷ்ட அந்த யோகபிரஷ்டனுக்கு ஒரு பொழுதும் எந்த விதமான நாசமும் கிடையாது நாசம்னாலே அழிஞ்சு போகிறதுன்னு அர்த்தம் விநாசம்னா ரொம்பவே அழிஞ்சு போறதுன்னு அர்த்தம் கொஞ்சம் கூட அந்த இது நினைச்சே பார்க்காதுங்கிற தசிய விநாசா ந வித்தியத்தே இந்த உலக வாழ்க்கையிலும் சரி இந்த சரீரத்தை விட்டு போனதுக்கு அப்புறமும் சரி அப்படிங்கிறார் ஈக இந்த உலக வாழ்க்கை சரீரம் எடுத்தாலும் சரி இல்லை மேலே வேற சரீரம் எடுத்தாலும் சரி இந்த சரீரத்திலயும் சரி இன்னொரு சரீரத்திலையும் சரி அப்படின்னு அர்த்தம் இக அமுத்திர என்ன விநாசா வித்தியதே ரெண்டுனா இருக்கு ஈக தசிய விநாசா ந வித்தியத்தே அமுத்திர ந விநாசகா வித்தியத்தேன்னு ரெண்டு நாவை இது பண்ணிக்கணும் ஏவன்னு வேற சொல்லியிருக்கார் கண்டிப்பாக கிடையாது இந்த சரீரத்துலேயும் அவனுக்கு எந்த விதமான அழிவும் இல்லை துக்கமும் ஏற்படாது இன்னி வரப்போகிற சரீரத்திலையும் அவனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது இது முதல்ல ஆறுதல் சொல்கிறார் முதல்ல நமக்கு அதுதானே இருக்கும் என்னாகுமோ என்னாகுமோன்னு ஒரு மனசில் ஒரு எண்ணம் இருக்கும் சாஸ்திரத்தில் பரிபூர்ண ஸ்ரத்தை இருந்ததுன்னா ஆக என்னால் அதை முதல்ல போய்க்கிட்டு நலம் செய்வோன் ஒரு நாளும் நலிவுறுவது இல்லை அப்பா அப்படின்னு சுவாமி ஜித்பவானந்தர் சொல்லுவார் நல்ல காரியம் செய்கிறவனுக்கு ஒரு நாளும் எந்த கஷ்டமும் வராது நல்ல காரியம் ஏன் செய்யணுங்கிற அறிவோடு ஒருத்தன் செஞ்சானே ஆனால் அவன் ஒரு நாளும் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லவே மாட்டான் அறகுறையான அறிவோடு இருக்கிறவன் தான் நான் இவ்வளோ நல்லதெல்லாம் பண்ணேனே கஷ்டப்படுறேனேன்னு சொல்லுவான் ஆகா அறிவுபூர்வமாக பண்ணுறவன் இன்னைக்கு நான் நல்லது பண்ணினால் நிச்சயமாக பின்னால் நல்லா இருப்பேன் இப்போ ஏதோ கஷ்டம் அது முன்னால் நான் செய்த ஏதோ ஒரு தவறுகளால் ஏற்படுறதுங்கிற அந்த எண்ணத்தோட ஒரு நாளும் நல்ல காரியத்தை விடுற செயலை செய்ய மாட்டான் நல்ல காரியத்தை விடாமல் செய்வான்னு அர்த்தம் அதுக்கு அடுத்த வரியில் பகவான் சொல்கிறார் ஹே தாத்தா தாத்தன்னு சொன்ன அப்பான்னு அர்த்தம் தனோதி ஆத்மானம் புத்திரூபேன அப்படின்னு பிதாவை வந்து தாத்தான்னு சொல்கிறது தாத்தா அப்படின்னா தாத்தாவையும் சொல்கிறோம் நாம பையனையும் தாத்தான்னு சொல்லலாம் இங்கே அப்பாங்கிற அர்த்தத்தில் அப்பா அந்த அர்த்தத்தில் சொல்றாரு அடுத்த வரியில் தான் சொல்ற கஷ்டித்து கல்யாண கருத்து நல்ல காரியத்தை செய்த ஒருவன் கல்யாண கருத்துன்னு சொன்னான் என்ன தர்ம மார்க்கத்தில் போனவன் ஈஸ்வர பக்தியை பண்ணினவன் சத்சங்கத்தில் இருந்தவன் துறவு வாழ்க்கை மேற்கொண்டு சிரவண மரணாதிகளை நன்றாக பண்ணினவன் நிதித்தியாசனம் பூர்த்தி ஆகலை ஆனால் செய்ய வேண்டிய நல்ல காரியத்தை தான் உலகத்தில் செஞ்சிருக்கான் ஆகா கல்யாண கிருத் கஷ்டித்து நல்ல காரியத்தை செஞ்ச ஒருத்தன் துர்கத்திம் துர்கத்தியும்னா கீழான கத்தியை கீழான பிறவியை இதை பற்றின விரிவான விஷயங்கள்லாம் நம்ம பதினாறாவது அத்தியாயத்துல பார்க்கலாம் பகவான் சொல்லுவார் சத்தோ குணவுடைய அவனுடைய கதி என்ன ரஜோகுணவுடைய அவனுடைய கதி என்ன தமோகுணத்தை விருத்தி பண்ணினவனுடைய கத்தி என்னன்னு அங்க சொல்லுவார் இங்க சொல்றார் அவனுக்கு துர்கதி கெட்ட கதி கீழான சரீரம் அப்படிங்கிறது நகி கச்சி கீழான கதி என்கிறது அவனுக்கு நிச்சயமாக கிடையவே கிடையாது அந்த இடத்துல ஹீங்கிறத ஏவான எடுத்துக்கணும் ஆகையினால முதல்ல இதை புரிஞ்சுக்கணும் ஒரு நாளும் யோகபிரஷ்டனுக்கு கீழான ஒரு நிலைமை ஏற்படாது மேலான நிலைமை தான் ஏற்படுமே தவிர ஒரு பொழுதும் கீழான நிலைமை ஏற்படும்ங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது முதல்ல பகவான் அந்த ஒரு கஷ்டமான ஒரு மனநிலை என்ன ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு வருத்தம் இருக்கே அதை முதல்ல போக்கி இதுதான் சரியான அப்ரோச் ஒண்ணும் வராதுப்பா அப்படின்னு முதல்ல சொல்லணும் அதுக்கப்புறம் என்னாகிறதுங்கிறத விளக்கி சொல்லலாம் அதை அழகா பண்றார் பகவான் இதெல்லாம் பகவான் சொல்லி கொடுக்குற முறையிலிருந்து வேதவியாசர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற முறையிலிருந்து நம்ம அதை புரிஞ்சுக்கிற முறையிலிருந்து பார்க்கணும் எவ்வளவு மனோதத்துவ ரீதியா சாஸ்திரங்கள் உயர்ந்த உண்மைகளை எல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கறது கருணையோட அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸ்ரீ பகவானு வித்யே அவர்களுடைய கற்பவே கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து இதை உங்கள் மொபைலில் பெற டபுள் என்ற எண்ணிற்கு